நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறை துளிக்காக உங்கள் அலமையிலும் மிக்சி இல்லாமல் தேங்காய்ப்பால் எடுக்க எளிய முறை தேங்காயை துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த சுடு தண்ணியில் இந்த தேங்காய் துருவலை போட்டு மூடி வச்சிடணும் அந்த கை பொறுக்கிற அளவு அந்த தண்ணி சுடு ஆறினதும் எடுத்து இன்னொரு பாத்திரத்து மேலே துணியை வச்சு இதில் தேங்காய் துருவல் அந்த தண்ணியோடு இதில் கொட்டி நல்லா பிழிஞ்சி வடிகட்டி எடுத்தோன்னா சூப்பரான திக்கான தேங்காய்பால் ரெடி எலக்ட்ரிக் இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்